அவர் சொன்ன உரைகளைத்தான் இன்றும் நாங்கள்லாம் சொல்லி வருகிறோம் திருவாயு மொழியை வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் பெற்ற தாய் நம்மாழ்வார் வளர்த்த தாய் ராமானுஷன் ஆயினாலே திருவாய்மொழியில ஈடுபட்டு உளம் கசிந்து பாசுரங்களை பாடி அதை எல்லாருக்கும் பொருள் சொல்லி வருகிறார் அந்த கோில அனந்தாழ்வன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வந்து உட்கார்ந்த முதல்ல ஓரமா உட்கார்ந்து கேட்பா சிலது அதுக்கப்புறம் நெருங்கி வருவான் சரி நல்ல விஷயம் கனமா இருக்கு ஆத்மாவுக்கு விஷயமா இருக்கு அதனால அருகே வந்துன்னு கிட்ட கே உட்கார்ந்துருவோம் அது வரையில் ஆச்சாரிய அவர் இழுக்கிறார் அனந்தாழ்வன் முதல்ல வந்த உடனே அன்று திருவாய்மொழியிலே ஒளிவில் காலமெல்லாம் திருவாய்மொழி பாடம் நடக்கிறது திருவாய்மொழி பாடம் எப்ப வச்சிருப்ப ஸ்கூல்கள் மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் ஏஎம் டி எம் காலையில போற சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள் கிளாஸ் நடக்குமா சாயங்கால சாவதானமா தென்ட்ரல் வீச அமைதியான நேரத்தெல்லாம் திருவாயுமொழி கேட்கணும் அப்போது சாயங்கால வேலைகள்ல அவர் திருவாயு மொழி அவர் சொல்ல எல்லாரும் கேட்கிறார்கள் அப்படி கேட்டு போது அவர் பக்கத்துல யார் யார் உட்கார்ந்துருந்தான்னு சொல்றேன் ராமாவை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்திருக்க ஒரு பேருக்கு குறைச்சல் இல்லை இருநூறு பேர் கூட அந்த காலங்களில் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவ்வளவுதான் மைக்கெல்லாம் கிடையாது சிறு மண்டபங்கள் தானே அவருக்கு பக்கத்தில் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இப்பதான் வந்து ராமாஜருடைய திருவடிகளில் அவர் பற்றி கஸ்தராக சன்னியாசியா இருக்க அவருக்கு பேர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் சிறிய பேர் அருளாள பெருமாள் பாரி எம்பெருமானார் பாதி பேர் எம்பெருமானார் ராமானுஜர் அருணாளப்பெருமாள் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு பேர் ரெண்டு சேர்க்கருக்கு பேர் சூட்டினார் எம்பெருமானார் அனந்தாழ்வார் முன்னார உட்கார்ந்து இருக்கார் அன்னைக்கு பாசரம் நடக்கிறது அந்த பாசரத்தில் எம்பெருமானுக்கு நிச்சய திருவஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய பாசுரங்கள் வந்து சேர்றது ஒழுகில் காலமெல்லாம் ஆரம்பிச்ச உடையவர் ராமானுஜர் பரவசமா இருக்கார் நாம் இங்கே உட்கார்ந்து சொல்லி வாயால் சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போதே திருவரங்கத்தை விட்டு திரு சென்று அங்கே திருவெங்கடமுடையானுக்கு உரிய காலங்களிலே நாம் கைங்கரியும் செய்யணும் ஆழ்வான் ஆசைப்பட்டார் சிந்துவூ மகிழும் சிறுவேங்கடத்து அந்த மில்புகள் கா எழில் அண்ணலே நிறைய பெருமாளுக்கு புஷ்பவை சாத்தியிருக்க புஷ்பாங்கி இந்த புஷ்பத்தை பார்த்தா என்ன பாக்கியம் பண்ணித்தோ இந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த புஷ்பங்களை சாத்தி பெருமாள் பெருமையனே தெரியல அவ்வளவு சாத்தியம் இருக்க அவருக்குதான் தகும் பூவும் பூஜனையும் தேவன் எம்பெருமானு கல்லால் தகுவோன்னு கேட்கிற அவ்வளவு அழகான புஷ்ப கைங்கரியம் பண்றான் இந்த மாதிரி திருமண இந்த காலத்துல பெருமாளுக்கு நிறைய புஷ்பங்களை உண்டாக்கி அந்த மாலைய பெருமாளுக்கு அதால் தொடுத்து சமர்ப்பிக்கிறவாள் கிடைக்குமான்னு தேடுற அங்க இருக்கிற அச்சகாலோ அங்க இருக்கிற தேவஸ்தானமோ தேடல திருவரங்கத்திலே உள்ள ராமானிருக்கு அக்கறை அழுவான ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும் ஆயினால ஒரு நாள் இந்த பாசனம் வருகிற போது ஒரு பிரகட்டனம் பண்ணினார் பாசுரத்தை நிறுத்தினார் கண்ணீர் பெருகிறது அஞ்சலி கஸ்தராக இருந்து எல்லாரையும் பார்த்து சிஷ்யர்களை பார்த்து சொல்றார் என்ன வார்த்தை பேசினார் அன்பர்களே நாம் முனால ஆசைப்படுகிறோம் திருவெங்கடபுடையான் திருமலையிலேயே தங்கியிருக்கணும் அங்க இருந்து ஒரு தோட்டம் போட்டு அதுல விதவிதமான புஷ்ப செடிகளை உண்டு பண்ணி அத அழகான மாலைகளாக தொடுத்து நிச்சயம் பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்தணும் பெருமாள் சாத்தின பிறகுதான் அவர்களை திருமேனியில அது மலரணும் இந்த மொட்டுன்னு சொல்றோம் பார்த்தா அதுக்கு முன்னால முகுழ் ஒரு ஸ்தானம் இருக்கு முகுழ் அப்புறந்தான் முட்டு அதுக்கப்புறம் தான் மலர் அதுக்கப்புறம் அலர் அதனால பெருமாள் திருமணில போனவுடனே அது வெடிக்கணும் அதனால காலையிலேயே புஷ்பங்களை பறிச்சு மாலை கொடுக்கணும் இந்த மாலைகளை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பணியை யாராவது நமக்காக செய்வீர்களா கேக்குறேன் கேட்டவன பார்த்தா எல்லாரும் தரையை குறிஞ்சிருக்கணும் போக முடியும் திருவரங்கத்தை விட்டு திருமலைக்கு யார் போவார்கள் திருவரங்கம் மாதிரி வசதியா இருக்கா ரெண்டு பக்கம் காவேரி சோலைகள் சூழ்ந்து இருக்கு அங்கேயும் மலைக்கு மேல பெருமாடு இருக்கார் குளிர் சாங்காது குளிரருவி வெங்கடமா இருக்கு அதுவும் ஒரே மலை பாறையா இருக்கு அங்க யார் தோட்டம் போடுறது ஆகினால யாரு விஷமாவும் இருக்கா காதிர காதலை விழுந்தவுடனே அனந்தாழ்வான் இந்த வாலிபர் எழுந்து நின்றார் வஸ்திரத்தை இறுத்தி கட்டினார் சுவாமி அடியேனுக்கு விடை கொடுக்கணும் இப்போதே போகிறேங்கிற நாளைக்கு போறேன் ஊர்ல சொல்லிட்டு போறேன் அதெல்லாம் சொல்லல இப்போதே போகிறேங்கிற இப்படி சொல்வா இப்போதே பணி செய்ய புறப்படுகிறேன் இப்ப பெருமாளுக்கு நிறைய வந்தாச்சு வாரி சீவாரி சபா மெட்ரோ மதுரையில் கூட இருக்கு சீவாரி மெட்ராஸ்ல இருந்து வாரம் போறான் இருநூறு பேர் போற மதுரையிலிருந்து ஐம்பது பேர் போறான் நீங்க போன அட்ரஸ் கேட்டு போகணும் ஒரு வாரம் அங்கேயே சர்வீஸ் பண்ணணும் அந்த ஒரு வாரமும் உங்களுக்கு ஷிப்ட் கொடுத்துறான் அதுல ஒரு நாள் பெருமாள் பக்கத்துல சர்வீஸ் கிடைக்கும் கியூ வரிசைப்படுத்துறது இன்னும் பல வேலைகள் இருக்கு அங்க தேவஸ்தானமே சாப்பாடு கொடுக்கறான் இடம் கொடுக்கறான் எயிட் அவர்ஸ் ட்யூட்டி இஷ்டம் இருந்தா சொல்லு அனௌன்ஸ் பண்றான் டிவியில போடுறான் சென்னையில அதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு மதுரையிலயும் வச்சிருக்கான் ஒரு வாரம் நிம்மதியும் எம்பரமானுக்கு தொண்டு செய்யறான் அந்த மாதிரி அழகருக்கெல்லாம் வரணும் இங்க நம்ம அழகருக்கெல்லாம் வரணும் உடனே அனந்தாழ்வான் இப்போதே புறப்படுறேன் அவர் சொன்ன உடனே அவருடைய பத்திரி நானும் கூட போயிட்டு வரேங்கிற அவர் சொல்லி அவள் கையும் பிடிச்சார் இது ராமா சேவை நினைக்கிறார் அவரை அருணா பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே சேர்த்து சமாஷனம் பண்ணி வைக்கிறார் முதிரையோட பெருமாளுக்கு தொண்டு செய்யணும் அந்த முதையும் வாங்கிக் கொண்டு உடனே அவர் திருமலைக்கு அனந்தாள் தான் புறப்படுறார் அவர் நாள் பார்க்கல நட்சத்திரம் பார்க்கல யோகம் பார்க்கல உடனே போரட்டார் பல நாட்கள் நடந்து அவர் திருமலை சென்று சேர்ந்தா அங்க திருமலை நம்பிய பார்க்கிறார் அப்பா வாடாப்பா ரொம்ப நாள் இப்படி ஆகலையே நினைச்சேன் எனக்கு வயசாயிடுத்து நல்லவேளை இந்த கைங்கரியத்துக்கு ரொம்ப பெரிய கைங்கரியம் ஏதோ ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் அவ்வளவுதான் நீ நாளோடு உழைச்சு இதை செய்யணும் என்று அவர் ஆறுதல்கள் தான் சொன்னார் உடனே அனந்தாள்லாம் பெருமாள்லாம் உடனே போய் சேர்க்கல சேதிக்கல நேர அந்த மறையை வர எந்த தோட்டம் போடலான்னு பார்க்கிறேன் ஒரு சரியான இடம் பெருமாளுடைய கார்னர் இருக்கு தென்மேற்கு மூலையில ஒரு இடம் கிடைச்சது இன்னைக்கு இருக்கு தென்மேற்கு மூலையில கொஞ்சம் சமதளமா ஓரளவு இடம் கிடைச்சது முதல்ல அப்பவே ஆரம்பிக்கிறார் போன உடனேயே போகிற போதே மண்பெட்டி கூட எவ்வளவு தேவை அவ்வளவு கொண்டு நேர கொண்டு போயிட்டார் எல்லாம் நேர முண்டாசு கட்டின்றார் பஞ்சலட்சத்தை இறுக்கி கட்டின்ற உடனே வேலை ஆரம்பிக்கிறார் அவர் தோட்டம் போடல ஏறி வெட்டினர் ஒரு குளத்தை வெட்ட நாளாகவும் ஒரு குளத்தை வெட்டி அதுல தண்ணீரை தேய்க்கினார் அந்த குளம் இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த குளத்துக்கு ஒரு பேர் வேற சூட்டினர் அந்த குளத்துக்கு ராமானுஜ புத்தேரி புதிய ஏரி அது கோரி அங்க இருக்கு அது அந்த மூலையிருக்கு இந்த மூலையினை புதிய ஏரி உண்டாக்கினார் இராமானுஜ புத்தேரி வெட்டுகிற போதும் திருவெங்கடமான் ஒரு திருவிளையாடல் கண்டறினார் மனைவி அழைச்சிட்டு போற போதே கர்ப்பமா இருந்திருக்க அவள் அவள் கருவுற்று மூணு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அதோட அவளும் சேர்ந்து வேலை செய்யறான் இவர்தான் வெற்றால் அவள் சித்தாள் வேலை பார்க்கிறான் இவர் நிமிர்ந்தாள் இந்த அம்மா சித்தாள் வேலை ரொம்ப ஆச்சரியம் தான் பிராமணால் யாருக்கு வந்து வேதத்தை படிச்சு இவளை படிச்சு விட்டு இந்த வேலைக்கு வந்திருக்க யாராவது ஒருவாளி ஒருத்தர் அவரை சொல்ல அவர் அத்தியாபகாலையோ வேத பாராயணக்காராலையோ ஆறு வரமாட்டார் அப்படி வந்தவர்கள் எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருக்கு மூணு பேரும் பிராமணர்கள் தான் ஒருவர் பெரியாழ்வர் மற்றொருவர் தொண்டரடி பொடியாழ்வர் மூன்றாவது அனந்தாழ்வர் அந்தணர்கள் தான் அதனால உடல் உழைப்புனாலே ஒரு இது லேபர் ஒரு சாதாரணமா நினைக்கப்படாது இந்த ஜாதிக்குரிய எது இல்லை யாரும் செய்யலாம் செய்யணும் பெரிய ஆழ்வர் வில்லிபுத்தூரில் தோட்டம் போட்டார் ஏற்றம் போட்டி அரைச்சார் அவர் வேதத்தை நன்றாக கற்றவர் தொண்டலடிப்பு திருவரங்கத்தில் அவர் தோட்டம் போட்டார் மாலைகள் கட்டினார் அனந்தாழ்வான் ஏரி வெட்டுகிற போது பெருமாள் பார்க்கிறார் ரொம்ப சிரமப்படுறார் சிறு குழந்தை போல ஒரு பிரம்மச்சாரி பையன் போல நேர வந்துவான் அருகே வந்து ரொம்ப வெயிலா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுற நான் கொஞ்சம் உதவி செய்யட்டுமா நீ என்னடா எனக்கு உதவி செய்யறது ராமானுஜருடைய வேலைக்காரன் தான் எனக்கு ஒரு வேலைக்காரனா கிடையாது எல்லாம் நானே வெற்றிடுவேன் கவலைப்படாத அதெல்லாம் எனக்கு வேண்டாம் இல்ல சாமி இந்த கைங்கரியத்தை நான் எனக்கு கொஞ்சம் கொடுக்கப்படாதான்னு கேட்கறான் இங்க பாரு கைங்கரியத்தை கடுக்க வந்திருக்கேன் இந்த கைங்கரியத்தில் பிரிச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதான் கைங்கரியம் நம் கைங்கரியத்தை இன்னொருத்த ஒப்படைச்சு நான் ஆத்துக்கு போகப்படாது நாமே செய்யணும் ஆகினாலே கைங்கரிய திக்னஹாரி போ கைங்கத்திற்கு இடையூறு செய்ய வந்திருக்கியா போ எவ்வளவோ வந்து கெஞ்சினான் அந்த பையன் சேர்த்துக்க மாட்டேங்கிற ஐயா எனக்கு கூறியே வேண்டாம் செய்ய அதெல்லாம் வேண்டாம் போ சரி இந்த சாமி தான் வேண்டாம்ங்கிற அம்மா கேளு போல மண் சுமந்து வர மனுஷன் வந்து வந்து பள்ளத்துல கொண்டு வந்து அத கொட்டி மேலே மேல போற புடிச்சு போற சரியான சந்தர்ப்பம் சொல்லி அம்மா தாயே ரொம்ப சமப்படுகிறீங்களே நான் கொஞ்சம் ஒத்தாச பண்றேன் என் தலைமையில வெயங்குவத நான் கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் இந்த அம்மா பார்த்தா முடியல சரி தல வச்சு இந்த பையன் உடனே ஓடி போய் மண்ணை கொட்டி வேக வேகமா வந்து அம்மா போய் அந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் அவர் மறுபடியும் ரொட்டி கொடுக்கிறார் கொண்டு வர கொஞ்சம் நாழிகை ஆனவுடனே என்ன அவ்வளவு சீக்கிரம் வரா சாதாரண ஒரு கொட்டி திரும்பி வர பத்து நிமிஷம் வேக வேகமா இவள் வர்றாள் சந்தேகமா இருக்கு பையன் தான் அங்க போயிருப்பானோ என்ன சொல்லி ஏறி பார்த்தா அந்த பையன் தயாரி சுமந்து நான் வரட்சே இங்க வந்து கைங்கரியத்தை பிடுங்கிக் கொள்றையா என்ன செய்யற கைய ஒரு மம்பூட்டி வச்சிருந்த கடப்பாலை வச்சிருந்தார் மேட்ட குத்தரத்துக்கு பிடிக்கிற புடி இந்த பயலன்னு சொல்லி அனந்தாழ்வு நல்ல வாலிபமான வயசுதான் ஒரு முப்பது வயசுக்குள்ளதான் இருந்தாலும் ஓட முடியும் வேகமா ஓடுறான் ஓடி ஓடி பார்க்கறேன் பாருக்க முடியுமோ பிடிச்சு காட்டுறேன் பாடுறான் இழுத்துக்கிட்டே போறான் இழுத்துக்கிட்டே போன உடனே வள்ள ஒரு ஏழிரை பாலை மரம் ஒரு மரம் இருக்கு திருவரை ஒழுகில் இருக்கு திடீர்னு பையன் மேல ஏறின கிளைகள் மரச்சு எங்க போனா சுத்தி பாக்கற கைய கொட்டி இருக்கேன் இங்கதான் இருக்கேன் இருப்பேன் இறங்காம இருக்க முடியுமா நீ விட்டுடுங்க சாமி இங்க பாத்தீங்களா இன்னும் விட்டுட்டா இந்த பீதாம்பரம் உமக்கு தரேன் காதல் கடுக்கன் போட்டிருக்கேன் அதையும் தரேன் ஒண்ணு செய்யப்படாது என்று சொல்லி கீழே இறங்க ஓடின பிடிக்க முடியல ஆனாலும் விடல அந்த பையன் ஒரு சுற்றி சுத்தி வந்தான் கோனேரிய வராக பெருமான தலைகூட சுத்தி வரான் இப்படி போல அப்பதமா அப்படி அப்பிரதக்ஷனமாக அப்படி நேர சுத்தி வந்தான் பெரிய கோபுர வாசல் இருக்கா இல்லையா அந்த வாசல் அந்த கதவை தள்ளினா உள்ள போனா ஓடிய போயிட்டான் அந்த பக்கம் உள்ள போய் பார்க்கிறார் இவர் போனா அந்த பய பிடிச்சு கதவை தள்ளுறா திறக்க வரல ஏன் திறக்க உள்ள தாப்பாலை போட்டான் அதற்குள்ள சாயங்கால பூஜைக்காக அச்சகால் வந்துட்டான் தேவஸ்தான அதிகாரிகள் சூப்பரண்டு பேஷ்கார் எல்லாரும் வந்தாச்சு வந்த உடனே கதவை தரக்க முடியல உள்ள தாப்பால் போட்டிருக்கு அனந்தாழ்வான் சொன்ன ஒரு பையன் ஒழிஞ்சிருக்கான் அவன்தான் தாப்பாள் போட்டிருக்கான் எல்லாரும் கெஞ்சி கூத்தாடி கேட்கிறான் ஏய் நேராட்சா பெருமாளுக்கு பூஜை பண்ணனும்டா கதவை தரடா கதவை தர உடனே டங்கு கதவை தரம் தான் உள்ள ஓடியப்பட்ட அனந்தாழ்வான் வர்ற போதே இந்த பையனை பிடிக்க முடியல ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக கையில் எடுக்கிற கடப்பாறைய வீசி எரிஞ்ச எரியலாமா கோபத்தில் எரிஞ்சு விட்ட திரும்பி பார்த்தவொடனே அது இங்க போட்டு விடு அது உடனேதான் இந்த பையன் உள்ள ஓடின அந்த கடப்பாறை கோபுரவாசலே கடக்கும் ஏன்னா தூக்கி போயிருக்கான் அடிச்ச கடப்பாரியை கையில கொண்டு போய் கோபுரவாசல ஓட்டி உள்ள போயிட்டான் உடனே கதவை தரந்து எல்லாரும் போய் தேடினான் இங்க பார்த்த அங்க அங்க அப்படின்னு பார்க்கலாம் பெருமாளுக்கு பின்னால போய் சீனிவாசனுக்கு பின்னால போய் ஒழிஞ்சிட்டான் அச்சகால் ஒழிஞ்சு பார்த்தா ஆளையே காணும் ஆசாமியே காணும் வந்தவன் மாயமாக மறைந்தான் திருவெங்கடவடையான் தானாகவே வந்தான் எல்லாரும் குரு குரு உள்ள ஓடி பார்க்கிறார் அனந்தாள் தான் பார்க்கிற திருமாவளிய மோவாயி அங்கிருந்து ரத்தம் வருது காயம் பற்றுடு நடுங்கி போன அவர் கை சொல்லிபிடுத்து நீதானே எரிஞ்ச கையே சொல்லிபிடுத்து உடனே அவசரமா பக்கத்தில் இருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து ஏழிரைப்பாதை புஷ்பத்தோட கலந்து அத உடனே அங்க வச்சு அத காயத்து மேல அிற இன்னைக்கு பெருமாள் சாத்திக்கிறார் அந்த காயத்தில் வச்சு அதை அமைக்கிற உடனே ரத்தம் நடிச்சு அத அடையாளமா இன்னைக்கு நீங்கள் செவிக்கிறது உடனே அபசாரத்துக்கு மன்னிப்பு கேட்கிறார் அந்த ஐயோ தெரியாமல் உனக்கு நான் கூடி குற்றங்கள் செய்துட்டேனே ஆனால் பகவான் சந்தோஷப்படுறார் அர்ச்சகர்கள் மூலமாக தான் சாத்தி இருந்து சொன்னார் பீதாம்பரத்தை கொடுக்கிறார் கடுக்கணி கொடுத்தாராம் அப்படி ஒரு லீலை செய்து அனந்தாழ்வான விளையாடினார் பெருமன் இது நடந்ததை பின்னால ராமானது கேள்விப்படுற அதற்காகவே இந்த உற்சவத்தில் ஒரு நாள் திருவேங்கிரபடையன் தலைகீழ வர்றது அப்படி அப்பதட்ச இந்த மரகப்பெருமான சுத்தாமல் அப்பிரதட்சணமாக வந்து கோயிலுக்கு போகக்கூடிய உற்சவம் நடக்கிறது ராமா ஏற்படுத்தினார் அது நிலைகள்ல இது ஒன்று பெரிய தோட்டம் போட்ட ஏராளமான புஷ்பங்கள் பூத்து குறுங்கிறது அந்த புஷ்பங்களை எல்லாம் கொண்டு போய் துவஜஸ்தம்பம் சேர்க்கிறேன் இல்லையா அதுக்கு பக்கத்தில் பிரசாதங்கள்லாம் விலக்கி இருக்கிறான் கடங்கள்லாம் மாறி போச்சு அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறை மேலதான் புஷ்பங்களை போட்டு அவ மாலையா தொடுக்கிற வழக்கம் தன்னை சுத்தி துணியால கட்டி நிருப்பர் அந்த வாசனையே தான் மூக்கு படக்கூடாது அந்த மேடைக்கு பேர் ஆளவந்தார் பேரை சூட்டினார் யமுனை துறைவர் அப்படி பேர் சூட்டி அங்கதான் புஷ்ப கைங்கரியன் சீக்கிரமா கொண்டு போய் பெருமாளுக்கு இந்த கூடையில வச்சு தலையில சுமந்து சுமந்து கொண்டு உள் திருவீதியெல்லாம் பிரதட்சணமாக சென்று அந்த மாலை உள்ள நிறைய மாலை இருக்கு பலவிதமான மாலை கன்னி மாலை பூ மாலை அலங்கலன் தொடயல் மாலை தோமா எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் அந்த கூடை சுமக்க முடியாது அதை கொண்டு போய் பங்காரு வாசல் உள்ள இருக்கு தங்கத்தால் பங்காறு வாசல் துவாரபால கால இருக்கா இல்லையா அங்க போன உடனே ஒரு ஓரமா அதை வெப்ப பெருமாள் சேவிப்பேவி கைய காட்டு வரான் போயிடுவான் அச்சகால் கொண்டு போய் சாத்திடுவான் இப்படி பண்றேன் சைகை காற்றார் ஆந்தனையும் கைகாட்டி இது ஆண்டாள் பாசுரத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஏதாவது தொண்டு செய்தார் நான் தான் செய்தேன் இப்படி தட்டிக்கிற மாதிரி நான் செய்யல ராமான இவன் செய்தானே ஒழிய இது நான் செய்யலங்கிறத கையை காட்டுவரான் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமதியை ராமானுதாயமா நான் செய்யல இந்த பெருமை எனக்கு வரப்படாது என்று சொல்லி சைகையில் காட்டுவார்னு வியாக்கியானத்தில் இருக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி குஷ்ப கைங்கரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கார் இவருடைய கைங்கரியத்தை பார்த்து பாராட்டுவதற்கு எண்ணம் கொண்டு ராமான திருமலைக்கு வர ராமான அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இவரை பார்க்க வர தோட்டத்தை காண வருகிறார் இவரை பாராட்ட வருகிறார் அப்புறம் தான் பெருமாள் சிறையெல்லாம் இருக்கு ராம அவர் திருமலை யாத்திரையாக மேற்கொண்டு வருகிறார் திருப்பதிக்கு வந்து சேர்றார் கீழே திருப்பதி இருக்கா இல்லையா அதுக்குதான் திருப்பதினு பேரு மேல திருமலைன்னு பேரு அங்க திருப்பதியில வந்து அங்க தங்கி இருக்க வந்து ஒரு மாசம் ஆச்சு ஆனா மலைக்கு மேலே ஏற ஒவ்வொரு நாளும் மலை அடிவாரத்தில் ஆழ்வார்கள் சந்திக்கு இங்கெல்லாம் போய் சேவிக்கணும் அதுக்கு ஆழ்வார் தீர்த்தம்னு பேரு இப்ப கவிதை தீர்த்தம் மாற்றி எழுதியிருக்காழ் இருக்கா ஏனென்றால் ஆழ்வார்கள் யாரும் மலைக்கு மேல ஏறல்ல கீழிருந்துதான் கதிபாடினார் அவர்களை வணங்கி திருப்பதியிலேயே தங்கியிருக்க இது கேள்விப்பட்டு அனந்தாழ்வான் மலை மேலேந்து கீழே இறங்கி வர தம்முடைய அன்பர்களோடு நண்பர்களோடு பரிஜனங்களோடு நேர ராமாயரை பார்க்க வர ராமாயர் திருவடியில வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து தேவரீர் திருமலைக்கு ஏறி திருவேங்கடமுடையானை மங்களாசாதனம் செய்ய வரணம் பிரார்த்திக்கிறார் அப்போது எம்பெருமானார் ராமா சொல்லுகிறார் இந்த மலை மேல ஏற மாட்டேன் இந்த மலை உங்கள் பார்வைக்கு கல்மலையாக இருக்கலாம் ஆனா இது ஆதிசேஷன் இந்த மலைக்கு மேலே இந்த பிராகிருதமான இந்த பாதத்தானே வச்சு நான் எப்படி ஏறுறோம் அழுக்கு உடம்பு எச்சில் வாய் இதோடு எப்படி நான் ஏறோம் ஆழ்வார்கள் ஏற கூசின இந்த மலையிலே இவன் எப்படி ஏறுவான் இங்கேயே இருக்கேங்களே பார்த்தார் அனந்தாழ்வான் உடனே பாதங்கள்ல விழுந்து சேவிச்சு சொல்றார் சுவாமி தேவரீர் வரவில்லை ஆனால் நாங்களெல்லாம் மலைக்கு மேலே ஏற மாட்டோம் தேவரீர் வரவில்லை ஆனால் பெருமாளுக்கு கைங்கத்திற்கு இனிமேல் ஆள் கிடையாது மாயர் பார்த்தார் விட்டு கொடுக்கிறார் ஆமாட வாழ்க்கையிலே பார்த்தேன் பல சந்தர்ப்பங்களிலே தம்முடைய சில உறுதிகளை எல்லாம் அன்பர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கார் பெருமை பிடிவாதமா இவர் மலை ஏறல்ல யாரும் ஏற மாட்டார் அவர் பெருமாளுக்கு யாரு தோட்டம் போடுறது பூக்கட்டுறது தீர்த்தம் கொண்டு வரது ஆகி நானு சம்பதிச்சுட்டேன் அதற்காக அந்த மலையடி வாரத்திலே ஸ்நானம் பண்ணி தம்முடைய திருமேனிய மலையில ஏறி இறங்குற வரையிலும் மலஜம் கழிக்கப்படாது அதற்காக பிரதம் இருந்து உபவாசம் இருந்து தியானம் இருந்து யோகாபியாசம் பண்ணி அதுக்கப்புறம்தான் மலைக்கு மேல ஏற மலை ஏறி அங்க போய் திரீரங்கடமுடையானை மங்களாசாதனம் பண்ண போறார் மலைக்கு மேல மூன்று நாட்கள்ரு நாள் நாலு நாட்கள்ருவெங்கடமுடையான முன்னாலேயே உட்கார்ந்திருந்தார் மலஜல விசர்ஜனம் கிடையாது மறக்க முடியுமா எவ்வளவு யோகியா இருக்கணும் அவர் மகா யோகியா இருக்கணும் அதனால மலைக்கு அவர் ஏறுகிறார் அப்போது அந்த தேசத்துக்கு ராஜாபான விட்டல தேவராயன் வந்து இவரை அடிபணிந்தான் இன்னும் பல கைக்கரியங்கள்லாம் அங்கே செய்து மலைக்கு மேலே ஏறுறார் திருப்பறிகட்ட பாறைன்னு அதான் எல்ல அந்த பாறைக்கு வந்த உடனே பார்க்கிறான் எதிரே திருமலை நந்தி ராமானுஜனை வரவேற்பதற்காக கோவில் அனைத்து கொத்து பரிகரங்களோடு கூட மேலவாத்தியங்களோட கூட கையில் பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டு பிரசாதங்களை கொண்டு வந்து வயசாகி இருக்கார் திருமலை நம்பி இருக்கர் நாள் இருக்கர் ராமாஜருக்கே அறுபத்தஞ்சு வயசு சொல்றேன் அவருடைய மாமா அவர் அதனால எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் அங்கு வந்து ராமாஜரை வரவேற்க விழுந்து சேவிக்கிறார் ராமானுஜர் அவர் திருவடிகளிலே தோய்ந்து வணங்கினார் அவரை மாத்துடன் தன்னுடைய மாமான அவர் பார்க்கறதல்ல திருமலை நம்பிகள் தான் அவருக்கு பிராணனையே கொடுத்தவர் கைங்கரிய பரவர் ஆகினாலே அவரை சேவிச்ச உடனே அவர் கேட்கிறார் ராமானுஜர் இந்த வெயில் வேளையில இந்த மலையில உச்சியில இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா ஒரு சின்ன பையனா பார்த்து இந்த பிரசாதத்தை கொடுத்த நான் வாங்கினு வரமாட்டேனா தேவரி இவ்வளவு பரிசிரமப்பட்டு வரணுமா ஒரு சின்ன பயன் கிடைக்கல யாரு கேட்ட திருமலை நம்பிக்கை சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க ஏ அப்பா அவர் சொல்றாராம் இளையாள் வீர் ராமாஞ்சரே அப்படித்தான் நானும் நினைச்சேன் இங்கயா ஒரு சின்ன பயல் கிடைக்கான்னு பார்த்தேன் இந்த நாலு வீதிகளை சுத்தி சுத்தி தேண்ட நான் தான் சின்ன பயலா இருந்தேன் என் வழியே வேற யாரும் சின்ன பயிர் கிடைக்கல சொன்ன அவருடைய மன பக்கத்தை நாம் பார்க்கணும் கண்ணீர் விட்டார் ராமாங்கன் அவரை அழைச்சிட்டு அனந்தாழ்வான் திருமலை நம்பிகள் எல்லாருமாக அவர் எதிர்கொண்டு அழைத்து அழைச்சிட்டு போற போது நேர அபாவரச் சூந்தான் வாசல் முதல் வாசலுக்கு பேர் அங்கே அப்படி வரமாக வரமாங்க கோயிலுக்குள்ள போகல அப்படி படக்கலமாக வந்து நேர அனந்தாழ்வான் உங்களுடைய தோப்பு எங்க இருக்குன்னு கேட்கிற சுவாமி அதோ தென்னேற்கு மூலையில் நந்தமனம் சமைச்சிருக்கேன் பெரிய நந்தமனம் அதை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லி அனந்தாழ்வான் கையை பிடிச்சென்று உள்ள போற பார்த்தா செண்பக மல்லிகையோடு சங்கழினி இருவாட்சி என்பகருபோவும் கொணந்தேன் என்ன சொல்லி விவீதமான புஷ்பங்கள் குறுங்கிறது கொடியில உள்ள பூக்கள் செடியில உள்ள பூக்கள் மரங்கள்ல உள்ள பூக்கள் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பு சொல்றாரு எல்லா பூக்களும் இருக்கு எல்லாவற்றையும் கடாட்சிக்கிறார் ராமஜி அனந்தாழ்வான இரு கட்டிக்கிறார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அனந்தாழ்வான் வளர்த்தலால் பயன்பெற்றேன் உம்மை வளர்த்ததுனாலே இன்னைக்குதான் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்ன சொல்லி இருக தழுவி கொண்டாலும் அணிந்தாள் ஏற்பட்ட பாக்கியம் அவருக்கு அவரை தழுவி உச்சி மோந்து அவரை அழைச்சுண்டே போய் அவருடைய புருஷக்காரமாக மேல வழியாக வந்து வராக வராக பெருமாள் இருக்கார் அந்த லக்ஷ்மி வராகனான பெருமாளை அவரை உள்ளே நுழைந்து அவருக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லி பாடி அவருக்கு அவரை மங்களாசாசனம் பண்ணி அப்படி திருக்கோநேரில் இறங்கி தீர்த்தமாடுறார் எந்த யாத்திரையிலையும் நான் பார்க்கிறேன் இந்த புஸ்தகங்கள்ல கோவிலுக்குள்ள போறபோது தட்டாகத்தில் தீர்த்தமாடாமல் நீராடாமல் கோவிலுக்குள்ள போறதில்லை ராத்திரி அந்த ஊருக்கு போனாலும் ஸ்நானம் தான் உள்ள போர் அந்த மாதிரி கோவில் வாசல்கள் புஷ்கரணிகள் இருந்த காலம் இப்ப இருக்கிற குளங்கள் கோவில் குளங்கள் எவ்வளவு அதோகதியா இருக்குன்னு பார்க்கணும் அந்த திருக்கோனேரியிலே இறங்கினார் பார்க்கிறார் கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே ஆழ்வார் ஆசைப்பட்டார் என்று சொல்லி அந்த சுவாமி புஷ்கரணி இந்த கோனேரியிலே அவர் தீர்த்தமாடி பனிரண்டு திருவன் சாத்திண்டு காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கையில் முக்கோல் பிடித்து எல்லாரும் வேத கோஷங்களோட சுற்றி வரை எல்லாரும் வந்து அழைச்சிட்டு போய் உள்ள நேரபோது கடப்பாறைய மேல மாட்ட சொல்ற இவர் எரிந்த கடப்பாறையெல்லாம் எடுத்தாச்சு அந்த கடப்பாறை காணும் நான் போய் பார்த்தேன் காணும் எத்தனையோ மாற்றங்கள் பண்ற அந்த மாற்றங்கள் சரியில்லையே திருவிழம்போருக்கு எம்பதுமான அடையாளம் காட்சி இருக்க அனந்தாழ்வான் எரிஞ்சு அதை ரொம்ப நாள் கடப்பாரு நான் நிறைய தரம் சேவிச்சுன்னா போன அதை வணங்கினார் அங்க மாட்டச் சொன்னார் அவர் தான் ஜனங்களுக்கு தெரியும் நாமும் கைங்கரியம் பண்ணும்னா அடையாளம் அங்கே பலிபீடத் தருகை பெருமாளை கீழே விழுந்து சேவிக்கிறார் யமுனை தலைவர் புஷ்பம் கட்டக்கூடிய மண்டபத்தையும் கடாட்சிக்கிறார் அந்த துயஸ்தம்பத்தை வரமாக சென்று செண்பகத் திருவாசல் நுழைந்து அங்கே எழுந்தெழுக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அந்த கிணறு அழகப்பிரானார் கிணறு அதுக்கு ஒரு அஞ்சலி பண்ணி மடப்பள்ளியிலே சேர்ந்து குளிரை கடாட்சித்து மடப்பள்ளி நாச்சியாரை சேவித்து யாகசாலையை கடாட்சித்து அப்படியே வலம் வந்து ஆனந்த நிலைய விமானத்தை கண்ணால பருகினார் ஏற்பட்ட விமானம் ஆனந்த நிலை விமானத்தை கண்ணார கண்டு வலமாக வந்து சுவாமி இம்பெருமானார் சேனமுதலியாரை அங்கே சேவிச்சு கொஞ்சம் தள்ளி போன உடனே நிருசிம்மன் இருக்கார் அங்க வெங்கடத்தறி நிருசிம்மர் இருக்கார் அவர் வணங்கி அந்த பிரதக்ஷணத்தை பூர்த்தி பண்ணி உள்ளே ஏறார் அந்த மண்டபத்துக்கு நேற்று சொன்ன வென்று மாலையிட்டான் மண்டபம்னு பேர் இந்த உண்டியில் என்றாலே அந்த மண்டபத்துக்கு வென்று மாலையிட்டான் மண்டபம் வென்று மாலையிட்டான் யார் கிருஷ்ணன் ஏழு காளைகளை வென்று நத்தின்மை கழுத்தில் மாலையை போட்டான் இல்லையா அதனால வென்று மாலையிட்டான் யார் என்றால் கிருஷ்ணன் அதனால அந்த மண்டபத்தில் ஏறினார் பெரிய திருவடி இருக்காருங்க பெரிய திருவடியாக கருடனை வணங்கி திருவாரூர் துவாரபாதர்கள் அருகே சேர்க்கிறார் தான் முதல்ல பெருமாள பார்க்கிற பார்த்த உடனே அஜானு வாக்களோட தேஜோ ரூபமாக பூவார் கடல்கள் கீழே திருவடியை சேதிக்கிறார் அவருடைய திருக்கைகள் திரு ஆபரணங்கள் திரு மாலைகள் அவனுடைய வைக்குண்ட கஸ்தம் என்ன அவருமாதிரியை விளங்கக்கூடிய மகாலட்சுமி தெருக்கிழத்திலே உள்ள மாலைகள் அழகான மோவாய்க் பூத்த புன்புருவல் மந்தகாசமான அழகான கப்போலங்கள் அழகான திருமண் காப்புகள் கிரீடம் இந்த அழகான வேஷத்தோடு பெரிய திருமங்கடமுடைய பூவார்கடல்களை கொண்டு வந்து தலைமையில சாத்திர அந்த பெருமாளுடைய பாடத்துக்கு பூவார் கடல்கள்னு பேர் புஷ்பங்கள் எப்போது இருக்குமா அதனால பூவார் கடல்கள் அதை எப்போது நான் அடைய போதேங்கிறார் சுவாமி நம்பாழ்வார் அந்த பூவார் கடல்களை ஸ்ரீ சடகோபனை அர்ச்சகால் சாதிச்ச உடனே திருமலை நம்பி பக்கத்துல இருக்க அவர் கைய பிடிச்சே சுவாமி தேவதியுடைய கட்டாட்சம் தேவதம் தேவருக்கு மருமானா பிறந்தேனே இந்த பாக்கியம் இருக்கு தேவதிய மருமகனாக பிறந்த பாக்கியத்தானே இன்னைக்கு திருவேங்கடையான் இதை தனிச்சு அழைச்சு இப்படி ஸ்ரீசெடகோபன் தீர்த்தம் பிரசாதம் மாலைகள் இப்பேற்பட்ட பகுமானங்கள் கொடுத்திருக்கிறார் இது தெய்வ மலையா இருக்கு நான் அவர் தான் சொல்றார் உடனே இறங்கப்பட மூணு நாள் தங்கணும் சொல்ற திருராத்தம் எந்த திவதேசம் போனாலும் மூணு நாள் தங்கணும் அப்படி டூர் போட்டா யாரும் இப்ப போக முடியாது அப்படி போட்டா நவ திருப்பதி யாத்திரையை இருபத்தேழு நாள் ஆயிடும் அப்படி முடியாது இந்த காலங்கள்ல இருந்து வந்தார் நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் அந்த காலங்கள்ல நிறைய இருந்தது காலம் இருந்தது அந்த காலம் குறைஞ்சு போகல நாம்தான் பதினெட்டு காலம் அப்படியேதான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இன்னும் குறையல்ல ஆகினாலும் மூணு நாட்கள் அவர் உபமாசத்தோடு மனதிலை நிசர்க்கனாமல் எம்பெருமானை தியானம் செய்து கொண்டே அங்க இருந்து பெருகுதான் திருமலையில் திருமலையிலிருந்து அவர் திருப்பதிக்கு இறங்கி அங்க ஒரு வருஷ காலம் தங்கியிருக்க உடனே திருவரங்கம் ஒரு வருஷ காலம் தங்கியிருந்தார் அங்கே தங்கி இருந்த போது நடந்த காட்சிகள் அதெல்லாம் சொன்னாழ்வானுடைய வைபவங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் அனந்தாழ்வான் மனமேலே இருந்தது அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது ஏரி கற்றபோது கர்ப்பிணியா இருந்தவளுக்கு ஒரு பெண் குழந்தை அவளுக்கு என்ன பெயர் சூத்தினார் என் திருமகள் என் திருமகள் சேரும் ஆர்வனையே எண்ணம் என்று ஆழ்வார் பாசனம் இருக்கிறதுனால திருமகள் பேர் சூட்டினாரம் அனந்தாழ்வான் அதனால அந்த பாஸ்வோர்ட் ரெண்டு பேரும் சேவிக்கணும் இப்படி அங்க ஒரு பெண்ணையும் பெற்றார் அனந்தாழ்வான் ரொம்ப நாள் ஆசை கீழே இறங்கி சென்று வில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை சேமிச்சிட்டு வரணும்னு ஒரு எண்ணம் அந்த எண்ணம் அவருக்கு கைகூடியதா இல்லையா ஒரு எண்ணம் இந்த விவரங்களை எல்லாம் அடுத்த சனிக்கிழமை நாம் பாக்குறோம்